அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயம் இன்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு நேற்றைக்கு இந்த குரலுக்கு பொருள் பார்த்துட்டோம் புலநடக்கம் இருந்தால் போராது மெய்யுணர்வை பெற வேண்டும் என்று கூறினார் நாம் கவனமாக புரிஞ்சுக்கணும் புலநடக்கம் இல்லைன்னா மெய்யுணர்வு விளங்காது மெய்யுணர்வு விளங்கலேன்னு சொன்னால் மெய்யுணர்வை பெறலேன்னா புலனடக்கம் பயனற்றது மெய்யுணர்வை பெற்றுவிட்டால் புலநடக்கம் முழுமை பெறுகிறது புலநடக்கத்தினுடைய பயனை அடைந்ததாகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அடுத்த குரல் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு இது மிகச்சிறந்த ஒரு குரல் அதாவது ஒரு பொருள் எந்த தன்மை உடையதாக இருந்தாலும் சரி ஒரு பொருள்னு பார்த்தா அந்த பொருளில் அஞ்சு அம்சங்கள் இருக்கிறதாக சாஸ்திரங்களில் காணப்படுகிறது ஒன்று அதனுடைய இருப்பு இரண்டாவது அதனுடைய விளக்கம் மூன்றாவது அந்த பொருளை அறிவதாலோ அடைவதாலோ நமக்கு ஏற்படுகின்ற இன்பம் நான்காவது அதற்குரிய வடிவம் ஐந்து அதனுடைய பெயர் ஆகவே இருப்பு விளக்கம் இன்பம் வடிவம் பெயர் என்ற ஐந்து தன்மைகளை உடையதாக எல்லா பொருள்களும் இருக்கின்றன சில சமயம் இது உணர்ச்சிகளில் பார்க்குறபோது வடிவம் இல்லாட்டாலும் அந்த உணர்ச்சிகளுக்கு பெயர்கள் இருக்கின்றன இதாக வெளியில் நம்ம நிறைய பொருளை பார்க்குறோம் பூமியை பார்க்குறோம் பூமியில் ஏகப்பட்ட பொருள்கள் இருக்குது அதெல்லாம் வார்த்தையால் நம்ம கணக்கிட்டு சொல்லிட முடியாது ஏகப்பட்ட பொருள்கள் இருக்கிறது அதற்கு வடிவங்கள் இருக்கின்றன அதற்கு ஏராளமான மொழிகளிலே அதற்கு பெயர்கள் இருக்கின்றன அது இருப்பது விளங்குகிறது இருப்பும் விளக்கமும் இருக்கிறது இன்பமும் அதில் இருக்கிறது சில பேருக்கு அது இன்பம் புலப்படாவிட்டாலும் அதில் இன்பம் இருக்கிறது என்பதில் சந்தேகம் கிடையாது ஆக இருப்பு விளக்கம் இன்பம் வடிவம் பெயர் இப்போ கோபம் பொறாமை அன்பு அப்படிங்கிற உணர்ச்சிகளுக்கெல்லாம் பெயர் வைத்திருக்கிறோம் அதற்கு வடிவம் தெரியவில்லை ஆனால் அதுவும் இருப்பது தெரிகிறது அது விளங்குகிறது அதிலே நமக்கு துன்பம் இருந்தாலும் அதற்கு பின்னால் நம்ம தவறான உணர்ச்சிகள்லேருந்து விடுபட்டோமான சிறந்த உணர்ச்சிகளில் இன்பமும் இருக்கிறது இந்த இன்பம் விளங்குவது சற்று கடினம்தான் இருந்தாலும் இருப்பு விளக்கம் அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டால் கூட போகும் ஆக வடிவங்களும் பெயர்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றன இருப்பும் விளக்கமும் மாறுவதில்லை இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா மண்ணால் செய்த பாத்திரங்கள் இல்லாட்டி தங்கம் போன்ற உலோகங்களால் செய்யப்பட்ட அணிகலன்கள் காதில் போட்டிருக்கிறது கம்மல்னு சொல்கிறோம் மூக்கில் போட்டால் மூக்குத்தி சொல்கிறோம் கழுத்தில் போட்டால் செயின்னு சொல்கிறோம் கையில் போட்டால் வளையல்னு சொல்கிறோம் ஆனால் அதனுடைய வடிவங்கள் வேறு பெயர் வேறு ஆனால் அதில் இருக்கக்கூடிய இருப்பு விளக்கம் அதனால் கிடைக்கக்கூடிய இன்பம் தங்க நகை அணியிறது இன்பம் தானே இது மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய தத்துவங்கள் நேற்றையே பார்த்தோம் சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகுன்னு பார்த்தோம் ஆக ஒன்றுலேயே இருக்கக்கூடிய அந்த புலன் நுகர்ச்சியில் இருக்கக்கூடிய தன்மைகளை ஆராய்ச்சி பண்ணுகின்றவனிடத்தில்தான் உலகம் கட்டுப்படுகிறது ஆகவே ஆராய்ச்சி பண்ணி அறிவுபூர்வமாக வாழ்கிறவனுக்குத்தான் இந்த புலனின்பொருள்களில் கட்டுப்பாடு என்கிற குணம் ஏற்படுகிறது என்பது அதனுடைய கருத்து எனவே எந்த பொருள் எந்த தன்மையை இருந்தாலும் இப்போ பூமி இருக்குது தண்ணீர் இருக்கிறது நெருப்பு இருக்கிறது காற்று இருக்கிறது ஆகாயம் இருக்கிறது இவை எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அது எத்தகைய தன்மை இருந்தாலும் அது சிறந்த தன்மை தாழ்ந்த தன்மை நம்மால் நம்முடைய அறிவின் தன்மைக்கு தக்கபடி நாம் கருதினாலும் அதனுடைய உண்மை பொருள் என்ன என்பதை உணர்வதுதான் மெய்யறிவு என்று இந்த குரட்பாவிலே சொல்லியிருக்கிறார் வள்ளுவெருமான் ஆகவே எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இக்குரட்பாவை மேலும் நன்றாக தொடர்ந்து நாம் சிந்திப்பதற்கு திருவள்ளுவருடைய திருவருள் துணை புரியட்டும் நாம் நன்றாக பகுத்தறிவை தீட்டி வைத்துக் கொண்டு இந்த உள்ளார்ந்த பொருளை உணர்வோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையே நாம் பார்க்கும் விதமே மாறி அமையும் என்பதில் சந்தேகமில்லை எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எல்லோருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில்